தேவனுடைய மகா பரிசுத்தம் உள்ள நாபத்திற்கு மகிமை உண்டாவதாக பூரண ஆசிர்வாதம் பிதாவினிடத்திலிருந்து மட்டுமே இறங்கி வருகிறதா இருக்கிறது அவற்றை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இறைவனால் வரும் ஐஸ்வர்யம் என்பது வசதி வாய்ப்பு அல்ல அது கருத்தரால் உண்டாகும் இரட்சணியத்தின் சந்தோஷம் சாத்தான் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களும் உண்டு அதில் வேதனைகள் அதிகம் மனிதனுடைய அக்கரமுமே பிதாவினிடத்திலிருந்து வரும் ஆசீர்வாதத்தை தடை செய்கின்றது நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை பிதாவினிடத்திலிருந்து நாம் பெற்று கொள்ளும்படிக்கு எரிசிலைமாகிய திருச்சபையை தேவன் பூமியில் வைத்திருக்கின்றார் அங்கு பாவம் மன்னிப்பும் பாவத்தை நீக்கும் வழியும் உண்டு மனிதன் தேவனிடத்தில் பாவங்களை மறைக்க முடியாது பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் அப்போஸ்தலர்களுக்கு உண்டு ஞான ஸ்நானம் பரிஸ்தாவி பெற்றவர்கள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என அழைக்கப்படுகிறார்கள் என்பது இப்பொழுது புதியர் சிலைமின் தலைமையும் அப்போஸ்தலருமான மாஸ்டர் எஸ் யேச்தாசன் அவர்கள் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பு செய்தி ஆற்றி வருகின்றார்கள் யாவரும் கேட்டு தேவாசிர்வாதம் பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கின்றோம் தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மய்மொன்றாவதாக மறுபடியும் நாம் இந்த வாரத்தின் முதல் நாள் ஆய்ந்த பிரசுத்த தேவனுடைய திருச்சபையை ஆய் கத்தரை ஒரு பாக்கியத்தை பெற்றுக் கொண்டதற்காக நம் நன்றி சொல்வோமாக லே தேவனுக்கு மயிமை இந்த நாளில நமக்கு தேவன் ஆலோசனைக்காக தெரிகிற சில வேத வாக்கியங்களை தியானித்து நாம் தேவாசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கருத்தை நமக்கு உதவி செய்வாராக யாக்கு பொதுவான நிருபம் முதல் அதிகாரம் பதினேழாவது வாக்கியத்தை ஒருவர் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்படத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று திருவாக்கு சொல்கின்றது அதற்காக ஆண்டு நான் என்று செலுத்துகின்றேன் நன்மையான ஈவும் பூரணமான வரமும் பிதாவினிடத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவனிடத்திலிருந்து இறங்கி வருகின்றதாக இருக்கின்றது மனிதர்கள் ரெண்டு வகையான நன்மைகளை பெறுகின்றார்கள் உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் சில நன்மைகளை பெறுகின்றார்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த ஆலோசனை என்று தரப்படுகின்றது சில இல்லையா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக நன்மையான ஈவு பூரணமான எந்த வர்மம் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதாக இருக்கின்றது உலகத்தில் வாழ்கின்றவர்களும் நன்மை பெற்றவர்களாக வாழ்கிறதை நாம் பார்க்கின்றோம் உலக பிரகாரமான உடையவர்களாக ஜீவிக்கிறதை நாம் காணுகின்றோம் பிள்ளைகளாக நமக்கும் அவர்களுக்குள்ள வித்தியாசங்கள் என்ன என்கிறதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் அந்த நாளில் மத்தியில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு வரக்கூடிய நன்மைகள் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அது வருகின்ற இருக்கின்றது இருக்கும் என்று நாம் காணுகின்றோம் எழுதும் போது முதல் ஒன்று வாசகின்ற போது அவர் விதமாக எழுதுகிறார் எனக்கு ஒத்தாசை வரும் எனக்கு உதவி வரும் பர்வதளை ஏற எனக்கு வரும் என்றுப்தோக்கி இருந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம் நமக்கு ஜோதிகளின் இறங்கி வருகிற அந்த பரிபூர்ணமான நன்மை வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள அதுவரைக்கும் எங்க இருக்க வேண்டும் என்றால் குறுக்கோடிகளை கையாடி அதை பெற்றுக் கொள்ள விரும்பக்கூடாது மாதம் முடிந்ததும் ஏன் கிடைக்கவில்லை பெற்றுக் கொள்ளாதவர்களாக இருக்கிறதை நான் காண்கின்றோம் பாருங்கள் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் சபையில் ஒரு சுவாசியாக கல்வெட்டானவர் திருமணமான சேர்ந்தார் சேர்ந்து வாழ்ந்து விழுந்த நீண்ட நாள் குழந்தைகள் அவர் கோபிக்க ஆரம்பித்தார் அதாவது யார் யாருக்கெல்லாமோ நன்மைகள் கிடைக்கின்றது ஆனால் நான் கடவுளை தேடுகிற இவைகள் ஏன் கிடைக்கவில்லை என்று அவர் முருமறுக்க ஆரம்பித்தார் அவருக்கு சொல்லி இருந்தது தேவன் அருள்கிற நன்மை குறிக்கப்பட்ட காலத்தில் கிடைக்கும் அது பூரணமானதாக இருக்கும் அது நன்மையானதாக இருக்கும் அது அப்படினாலே பெற்றுக் கொள்ள அதாவது காலதாமதம் ஆனாலும் அது ஜோதிகளின் வருகிறதை பெற்றுக்கொள்ள வரைக்கும் நீர் காத்திருக்க வேண்டும் என்று அவருக்கு நாம் சொன்னோம் இல்லை என்று அவர் கொஞ்சம் பின்மாற்றமாக ஆனார் தேவன தேடுகிற ஆராதனை ஆராதிக்கிறவைகளை குறைவுபட்டு கொஞ்சம் பின்தங்கி இருந்தார் மனைவி பக்தியுள்ளவர்களாக இருந்தார்கள் இப்படி இருக்கும் போது நான் ஊக்கமாய் ஜபம் பண்ணிடுறோம் அந்தவரையே இந்த மனிதன் இப்படி இடர் அடைகிறார் என்று அவருக்கு திடீரென்று மனைவி கற்பமாகி ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ஆண் குழந்தை பிறந்த பெயரிடும் அவர் ஆலயத்துக்கு வந்தார் ஆலயத்தில் வரும்போது என்ன பெயரிட வேண்டும் என்று கேட்டபோது நீங்களே வையுங்கள் என்றார் அவனுக்கு ஆபரகம் என்று பெயர் அவரும் சொன்னார் எனக்கு கடவுள் சொல்லி இருந்தார் அவர் ஆண்மகன் பிறப்பான் அவனுக்கு ஆபரணம் என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லி இருந்தார் என்று சொன்னார் அடைந்தது கிடைக்கவில்லை என்பதற்காக காலத்துக்கு முந்தைய பிரயாசப்படும் போது அது நன்மையாக இருக்கார் என்று நாம் அறிந்து கொண்டோம் சொல்லவில்லை ஜவமனினோம் அவன் ஒரு கோல பிள்ளையாக இருந்தான் அவன் வளர்ந்தான் ஒரு குறிக்கப்பட்ட வயதாகி அவளுக்கு இல்லாமல் போய்விட்டான் இது அண்மையிலே சமீபத்தில் பக்கத்தில் நடந்த ஒரு பிராஞ்சு நடந்த ஒரு சம்பவம் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால் நன்மையானவைகளை தேவன் நமக்கு அருளுகின்றவராயிருக்கின்றார் அருணுகின்றார் அந்த நன்மையானவை அவருக்கு சுத்தமான அருளுவார் அது மாத்திரம் அல்ல அந்த நன்மையானவை ஏன் கிடைக்கவில்லை என்கிறதை நாம் அறிந்து அவைகளுக்கானவைகளை நாம் தேட வேண்டும் இந்த நாளை நாம் அறியப் போகிறோம் அலே தேவனுக்கு மயிமை கொண்டாவதாக காலம் எத்த அதாவது நமக்கு வழிகாட்டினார் என்று விண்ணப்பம் செய்தார் ஒருவர் உண்டு றியாமைக்குரியவர்கள் அநேக வேதத்தை தப்பாய் புரிந்திருக்கின்றவர்கள் பிதா என்று ஒருவர் கிடையாது என்று சொல்ல முடிய நன்றி செலுத்துகிறேன் மயி உண்டாவதாக அருமையான தேவன் பிள்ளைகள உலக பிரகாரமான நன்மைகள் பெற்றவர்கள் அநேகர் உண்டு அந்த நன்மைகள் எப்படி இருக்குமா நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் இருபத்தி வசனத்தை ஒருவர் செய்யலாம் உலகத்தில் மனிதர்கள் ஆசிர்வாதம் பெற்றிருக்கின்ற ஆசீர்வாதம் இறங்கி வருகின்றதாக இருக்கின்றது ஆசீர்வாதமே பிதாவின் ஆசிர்வாதமேத்து அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார் ஐஸ்வரிய உலகத்தில் உண்டு பணக்காரர்கள் உண்டு உலகத்தில் என்ன அனுபவிக்கிறார்கள் வேதனை அனுபவிக்கிறார்கள் என்று நாம் காணுகிறோம் இந்த வார்த்தை என்ன என்றால் அதாவது நன்மையானவைகள் பரிபூர்ணமான நிறைவானவைகள் இடத்திலிருந்து இறங்கி வருகிறதாக இருக்கின்றது அவைகளை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் சொல்லுகின்றார் இங்க இங்கே அதாவது மார்த்தாண்டத்தில் பெரிய பணக்காரர் இருக்கிறார் பெரும்பகுதியிடம் பஜாரில் அவருக்கு தான் அதாவது பெரிய எஸ்டேட்டுகள் உண்டு ஏராளமான லாரிகள் உண்டு அவருடைய பிள்ளைகள் வந்து நம்முடைய சபையில் திருமணம் செய்திருக்கின்றோம் அப்படிப்பட்டது அந்த பிள்ளை அடிக்கடி இடத்துல சொல்லுவோம் நாள் எங்கள் வீட்டில் போய் அவர் ஜெபம் பண்ணணும் பெரிய பெரிய வசதி உள்ளவ என்று சொல்லு ரோட்ல பார்த்தால் பங்களாதான் பெருசாக தெரியும் அப்படிப்பட்ட இடம் அப்போ அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறனால ஒரு நாள் சென்றோம் அவங்க போனால் அந்த வீட்டில ஒரு சொத்தமும் இல்லை அமைதி நிலையில இருக்கின்றது அந்த வீட்டில் தலைவர் இருந்தார் போகும்போது வாங்க என்று அழைத்துக் கொண்டார் அப்படியே இருக்கும்போது அம்மா என்றும் அவர்களுக்கு என்று சொன்னார் மரியாதைக்கு என்ன மூத்த பிள்ளைக்கு மனநோய் என்று சொன்னார் ஆளுக்கு ஒரு ரூபா இருக்கிறார்கள் என்று சொன்னார் இவர் என்னோடு பேசிக்கொண்டிருந்தவர் திடீரென்று மயங்கி பொத்தனை கேள்வி விட்டார் விழுந்து ஒரு உயிரும் இல்ல ஒன்றும் எங்களுக்கு கொஞ்சம் பயம் உண்டாயிட்டு மக்களுக்கு என்னை நாம் ஜெவம் என்று ஜெவம் பண்ணினோம் கொஞ்சம் தெளிவடைந்து அவருக்கு வெட்கமாகவும் இருந்தது எழுதி உட்கார்ந்தா ஜெவம் விட்டு ஆலோசனை கொடுத்து விட்டு வந்தோம் ஹலே லோய்யா ஹலே லோய்யா மனிதர் உலகம் பொழுது ஆதாயப்படுத்தினாலும் ஆத்தமாக நஷ்டப்படுத்தினாலும் லாபம் என்ன ஒன்று உலக பிரகாரமாய் சாத்தான் உடுக்கிற ஐஸ்வர்யம் உண்டு ஆசிர்வாதம் உண்டு காட்டுகிற அனுபவங்கள் உலகத்தில் ஏராளமாக உண்டு என்ன ரூம்பு ரூம்பாக இன்று பெரிய குடும்பங்களுக்கு தங்குவதற்கு வீடு வசதி இல்லை அப்படி கட்டுறப்படிகள் இருக்கின்றார்கள் ஏகப்பட்ட வசதி சதுர ஒவ்வொரு ரூம்பிலே ஒவ்வொரு மனநோயுடையவர்கள் இருக்கின்றார்கள் வீட்டிலே அனுபவிக்க வருகிறவர்களை அனுபவிக்க யாரும் இல்லை வெளியே பார்த்தால் அவர்களுக்கு என்ன என்று சொல்வார்கள் ஆசிர்விக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் அந்த ஆசிர்வாதத்தை நாம் இங்கே பார்க்கவில்லை அலையில ஜோதிகளின் பிதாவுடன் திருவிழி இறங்கி வருகிற ஆசிர்வாதம் நன்மையாக இருக்கும் அது பூர்ணமான பரிபூர்ணமான ஆசீர்வாதமாக இருக்கும் அருமையார் அவர்களே அந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அது நம்முடைய அனுபவங்கள் என்ன நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அறிவதற்காகத்தான் இந்த வார்த்தையத்தில் எனக்கு தந்திருக்கின்றார் அறிவிக்க முடியாது பெற்றோர்களுக்கு தெரியும் அதைத்தான் கொடுப்பார்கள் இருக்கும் என்று சொல்லுகிறார் அதனோடு வேதனை வேதனை கூட்ட மாட்டார் என்று திருவாக்கு சொல்லுகிறது சாத்தான் உடைக்கிற ஆசீர்வாதம் உண்டு ஆண்டவராகிய தேவர் நம்மைக்கும் முடிய மனிதனாக இந்த பூமியில் வந்தபடினால் அவரையும் சாத்தான் இப்படி சோதித்தான் என்று நாம் காணுகின்றோம் மத்திய நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை நான் வாசிக்கின்ற போது அங்கே சாத்தான் ஒரு நாள் ஆண்டவராக சுகரு காண்பித்து உருவேன் என்று சொன்னான் போ சாத்தானே உன் தேவ்நாயகிய கத்திரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறேன் அவன் சொன்னால் இவர்களெல்லாம் எனக்கு எனக்கு தரப்பட்டிருக்க எனக்கு பிரியவனை யார் வாழ்கின்றார்களோ எனக்கு பிரியமானது யார் செய்கின்றார்களோ என்ன யார் தொடர்பு கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் கொடுப்பேன் என்று வந்தபார் அவருக்குான சோதனையை தேவர பிள்ளைகளுக்கும் சற்று கொண்டு வருவார் நீங்கள் இந்த வழியிலே போறீர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம் இவ்வளவு தீவிரமாக நீங்கள் போகாதீர்கள் இப்படியெல்லாம் செய்யுங்கள் அப்படி நீங்கள் பெரியாராகி ஆசீர்வாதத்தை பெற்றுக் என்று சொல்லுவார்கள் உண்டுகிறதல்லவா அது பரிபூர்ணமானது அது நன்மையானவை அது மனிதனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் மய்மை உண்டாக உலகத்தில் இறங்கி வந்து குறித்து குறிப்பிடுகின்றார் இது இல்லாமல் வீட்டில் எது இருந்தும் எந்த ஒரு பிரயோஜன அருமையான ஒரு பெரிய குடும்பம் அந்த குடும்பத்தில் எல்லாரும் டாக்டர்கள் கவப்பத்தில் இருந்து பிள்ளைகள் எல்லாருமே டாக்டர்கள் எப்படி இருக்கு அது வீட்டில் மாலை ஆறு மணி ஆகிவிட்டால் ஏதாவது பிரச்சனைகள் சண்டை வரும் ஆளுக்கூறு வண்டி எடுத்துக்கொண்டு லாட்ஜி உண்டு பல வசதி உண்டு ஆளுக்கூர் மக்கமாக ஓடி கொள்வார்கள் காரில் வந்து கூடிக்கொள்வார்கள் ஒரு லாட்ஜு உண்டு அதில் மாசு வருவன் வந்து தற்கொலை செய்து விடுவான் அதனால் வருமானங்களெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு செலவாகி விடுவோம் இப்படிப்பட்ட ஒரு செய்தியில் அவர்கள் இருந்தார்கள் அப்படி தான் இங்கே வந்திருந்தோம் சொன்னார்கள் எப்படி சொல்லி அப்புறம் போய் ஜெவமணினோம் சமாதானம் ஏற்பட்டது அந்த ஐக்கியம் உண்டாங்குது லாட்ஜில் போய் ஒரு நாள் நாங்கள் ஜெவமணி அழைத்து செல்லுங்கள் என்று கேட்டோம் அங்கே போய் ஜேவமண்ணோம் ஜெவமண்ணு தேவமண்ணை போது கத்தர் சொன்னார் இந்த இடத்துல வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு மீட்டிங் இடத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்லுங்கள் இந்த கேடு மாறி விடுமே சொன்ன அந்த பிரகாரம் ஏற்பாடு பண்ணிணாரு செய்தோம் அதோடு அது அரெஸ்ட் ஆகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் உள்ளவர்களுக்கு நமது மேலே கோபம் இவர்கள் வந்த பிறகு நம்முடைய வருமானம் போய்விட்டது என்று சொல்லி நாட்டிலே மாசு ஒருக்கும் அவர்கள் அங்கே போய் முதலாவது அவர்கள் தான் போவார்கள் போய் அவன் போன்ற தங்க நகைகள் வச்சிருக்கிற எல்லாவற்றையும் அவர் தான் முதலாக எடுத்துக்கொள்வார்கள் எடுத்து அப்புறம் தான் மற்றபடி பாடியை பெற்று விவரங்கள் வரும் ஏதனால் தான் இப்படி ஒன்றும் கிடைக்கவில்லை இந்த கூட்டத்தால் அல்லது இவர்கள் இங்கே வந்ததனால் நமக்கு வருமானம் கட்டாகிவிட்டது என்று சொன்னதாக நாம் கேள்விப்பட்டோம் இருக்கிறது குடிசையில் உள்ள மகிழ்ச்சி இருக்கிறது மகிழ்ச்சி அதுதான் ஐஸ்வர்யம் ஜோதிகன் இறங்கி வருகிற பூர்ணமான ஆசிர்வாதம் என்று வேதம் சொல்லுகின்ற பெருகியிருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிறோம் அதிக சந்தோஷத்தை என்ன தந்தியம் உலகத்தில் ஆசீர்வாதங்கள் பார்க்கிறார் இறங்கி வளர்கிறேன் அந்த சந்தோஷத்தை அந்த ஐஸ்வர்யத்தை நான் பெற்றிருக்கிறேன் அந்த பூர்ணமான நன்மையை நான் அடைந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகின்றார் அதுதான் ஐஸ்வர்யம் ஒரு அருமையானவர்களே எல்லா விதமான நன்னைகளை வைத்துக் கொண்டு முகத்தை பார்த்தால் துக்கமும் சஞ்சலமும் நிறைந்து துக்கமாக துக்கையாக இருக்குமானால் அது ஐஸ்வர்யம் அல்ல என்று நாம் காணுகின்றோம் ஒரு ஏழைய கூளை குடிக்கிறவனும் வெளியே போனால் பார்த்து விட்டு சொல்வார் என்று சொல்வார்கள் இறங்கி வருகிறேன் அதுதான் நன்மை அதான் அவருக்கு நன்மை வகிக்கின்றது அவருக்கு அதுதான் பூர்ணமான நன்மை என்று வேதம் சொல்லுகின்றபடியே ஆண்டு அவரை நான் சோதரிகிறேன் மயிமை உண்டாவதாக அருமையான கத்தொட பிள்ளைகளே நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள் அதாவது இன்று குழந்தை இல்லாதவர்களுக்கு தேவன் தமிழர்களை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் சிந்தனை நடத்துகிறார் அது வேறு அந்திய காலத்தில் கொடுக்கிறார் அது வேறு மற்றபடி இல்லாதவர்களுக்கு அரச ஒரு வழிபாட்டு உருவத்தை வைத்து இதை சுற்றி வருகிறவர்களுக்கு குழந்தை உண்டாகும் ஒரு பெயரை உண்டாக்கி சில வரவுகளுக்கு முன்னால நாங்கள் ஜமம் பண்ணி கொண்டிருக்கும் பேசினார் உலகத்தினால் படைத்திருக்கிற சிருஷ்டி இயற்கைகள் இருக்கிறது அல்லவா இவைகள் எல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்கிறதும் அவனுக்கு அவைகளாக நான் அத்தனை மூலிகைகளோ அத்தனை பச்சனைகளோ அதற்காக நான் உருவாக்கி இருக்கின்றேன் ஆன முடியாத அரசு சொல்வது அதனுடைய காற்று அதாவது விஷக்கிருமிகளை கொள்ளக்கூடிய ஒன்று குறிக்கப்பட்ட நேரத்தில் and they got to இப்படிப்பட்ட ஆசிர்வாதம் இல்லாத பெண்கள் அந்த அரச மரத்தை சுற்றி வரும்போது அந்த காற்று அவர்கள் மேற்படும் போது அவர்களுக்கு உண்டாக இருக்கிற நன்மை உண்டாக கூடாத படி தட்கிற நோய்க்கிருமிகளை அது கொள்ளுகிற சக்தி வாய்ந்ததுனால அவர் ஒரு ஒரு குறிக்கப்பட்ட குளிர்ச்சியான நேரத்தில் அந்த மரத்தை சுத்தி வந்தால் அவர்களுக்கு நன்மை உண்டாகும் மற்றபடி அந்த மரத்து மூட்டில் இருக்கிறது அல்ல என்று நமக்கு கத்தர் சொல்லி இருக்கின்றார் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இதற்கெல்லாம் வல்லமை உண்டு என்று நாம் காணுகிறோம் செய்யக்கூடிய அல்லது திரும்ப பிழைப்பார் மறுபடி மூன்றால் ஆலயத்து வருவான் என்று சொன்னது மாத்திரம் அவருக்கு இருந்தது முதுகில் ஒரு பெரிய ராஜபட் ஆகி தேவன் சொன்னால் அத்தி கொண்டு வந்து அடை செய்து அதை முதுகில போட சொல்லுங்கள் நோய் குணமாகிவிடும் படைப்புகளில் அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தி ஆண்டவர் வைத்திருக்கிறார் இதெல்லாம் ஜோதிகளின் ஞானம் அதன் ஞானத்தின் மூலமாக இந்த படைப்புகள் எல்லாம் தேசத்தில் உருவாயிற்று ஏன்னு நாம் காணுகின்றோம் அப்படியே அந்த அத்திப்பட கொண்டு போட்டார்கள் சுகலமாயிற்று அப்படி போல இன்று அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பச்சனைகள் மூலிகளே அவ்வளவு சக்தி இருக்கிறது அது சில ரிசிகளுக்கு யோகிகளுக்கு வெளிப்படுத்தி அவர்களை செய்கின்ற போது அது மக்களுக்கு இன்று குணமாகிக் கொண்டே இருக்கின்றது அதாவது குழந்தைகள் யாரால் உண்டாகதான் பாசங்கி நூத்தி இருபத்தி ஏழாம் குழந்தை வந்து மற்றபடி இன்னொரு சக்தி கொடுக்கின்றது பிதா அவர்தான் அவர்தான் இறங்கி வந்து அந்த நன்மையான ஈவை அவர்களுக்கு கொடுக்கின்றார் என்று வேதம் சொல்லுகின்றது பிள்ளைகள் கர்த்தரால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் பலன் அந்த உன்னதத்தின் பலன் அங்கிருந்து இறங்கி வருகின்றதாக அவரால் கிடைக்கிற பலன் தான் குழந்தை என்று நாம் வேறு ஒரு சக்தி குழந்தை கொடுக்கின்றது அருகே சிலருக்கு இந்த ரகசியத்தை சாத்தான் வெளிப்படுத்தியிருக்கிற அப்படின்னா அதாவது அந்த இடங்களில் வழிபாட்டு சாலைகளை வைத்து அதாவது மக்களுக்கு நன்மை உண்டாக இருந்தால் இவைகள் தான் இவைகளை செய்தது என்று சொல்லுகிறத நாம் பார்க்கின்றோம் ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் பிதாவாகிய தேவர் சிருஷ்டி குழந்தைகளை கத்தராகி தேவர் கொடுக்கிறார் குழந்தைகள் கத்தரால் கிடைக்கும் சுதந்திரம் கற்பத்தங்கனி கிடைக்கும் பலன் அந்த பலனை பெற்றுக் கொள்ளும் போது அவளுக்கு அந்த பெரிய மகிழ்ச்சி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வாசிக்கும் போது இவ்வளமாக அந்தவராக சீடர்களுக்கு சொன்னார் நீங்கள் அதாவது ஊழியர் செய்ய வேண்டும் என்றால் அதாவது என்ன உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்றால் அந்த உன்னதத்தின் பலன் உங்களுக்கு வர வேண்டும் நீங்கள் காத்திருக்க வேண்டும் காத்திருந்து அதை என்ன இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தற்பிக்கப்படும் வரைக்கும் நகரத்தில் இருங்கள் என்றார் என்ன சொல்கிறார் பாருங்கள் அனுப்புவார்ளுக்கு கட்டிடுவார் வாக்கு நிறைவேற காத்தருங்கள் என்று சொன்னார் அண்ணவராக இதே சீடர்களுக்கு ஜெபம் கற்றுக் போது என்ன சொல்ல கற்றுக் அறிவற்றவர்கள் உலகத்தில் இருக்கிறத நாம் என்று காண்கின்றோம் ஒருவர் உண்டு அவர் மூலமாக தான் சதலம் சிஷ்டிக்கப்பட்டது அவரை அவர் மூலமாகத்தான் அது நடந்தது அவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும் ஒத்தாசி வரும் மருவங்களுக்கு நேரம் கண்களை ஏறக்கிறேன் தேவையான பிள்ளைகளை நம்முடைய கண்களை அந்த பிதாவை நாம் ஏறணுக்க வேண்டும் நேசுவின் மூலமாக அந்த பிதாவை வேண்டுதல் செய்யும் போது அதாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கத்தனைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலேயும் சில வேலைகளில் சில நன்மைகள் காலதாமதமாக இருக்கின்றது சில நன்மைகள் கிடைக்காமல் காரணம் என்ன என்பதையும் நாம் கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும் அதையே நாம் தேவ சமூகத்தில் பார்ப்போம் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக நிறைமை ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாக்கியத்தை நாம் ஒரு வாசிக்கலாம் இருபத்தி உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் ஆசீர்வதிக்கொண்டிருக்கிறார் நிச்சயமாகவேண்டும் என்பதமாக இருக்கின்றது நம்முடைய இறங்கி வருகிற நன்மை தடை செய்து போடுகின்றது விரும்புகின்றார் அதைத்தான் கத்தர் விரும்புகின்றார் நாம் பெற்றுக் ஆசீர்வாதத்தை இடைவெளி தகுந்த சமயத்திலே பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயம் நம்முடைய பாத்திரம் வேவருக்கு முன்பாக எப்பொழுதும் செம்மையாக இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கருத்து விரும்புகின்றார் இவைகளை விலக்கி நமக்கு வரக்கூடிய நன்மை நம்முடைய வீடு தேடி வருகிற நம்மை தேடி வருகிற நன்மையை தளர்த்து போடுமா நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் நீக்கி பாவங்கள் நம்மளுக்கு நன்மை வர ஒட்டாது இருக்கிறது என்று இறை வழக்கு சொல்லது நம்ம அடிக்கடி கேட்கிறோமே பெரிய பில்டிங் மேல இழுதாங்கி என்று ஒரு கருவி வைத்திருப்பார்கள் பெரிய மலை இட்டியும் மின்னலுக்கு இட்டி விளக்கிற நேரத்தில் அந்த இழுதாங்கி இருக்கிற வீட்டுக்கு மேலே அந்த இடி விழாதபடி அதை தடுத்து போடும் என்று நாம் காணுகின்றோம் இதே ஒண்ணமாக அதாவது நம்முடைய வாழ்க்கையிலேயோ ஆண்டவராக இதேவன் தருகிற நன்மைகளை நம்முடைய கர்மம் நம்முடைய பாவம் அவர்களை நம்ம நீக்கி போகின்றது நமக்கு அந்த நன்மை கிடைக்காமல் தடை செய்து போடுகிறது என்று விரைவாக்கு சொல்லுகிறபடி ஆனபடியினால் நம்முடைய அக்கிரம நீங்க வேண்டும் இந்த செய்தியை இன்று நம்முடைய சபையால் மாத்திரம் அல்ல வெளியே அநேகர் கேட்கிறபடியால் உங்களுக்கு நான் இந்த வழியை சொல்ல விரும்புகின்றேன் மகிமை உண்டாவதாக அருமையான கத்துணை பிள்ளைகளை இந்த வழியை கற்ற நமக்கு நன்றி செலுத்துகிறேன் அதாவது ஜோதிகளின் நீங்கள் கண்களை ஏற்படுத்த போதிலும் ஏன் கிடைக்கவில்லை என்பதை அறிய வேண்டும் அக்கற வும் உ நன்மை வராதபடி தடை செய்கிறது வேதம் சொல்லாகி தேவன் அதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பாவி இல்லையா நான் பாவி ஆண்டவர்த்துகிறேன் என்று சொல்லுகிறார் இதனால் அக்கிரமம் அணிக்கப்படாது அதாவது அக்கிரமம் நீங்குவதற்கு தேவன் தமிழக சத்தியத்திற்கு தந்திருக்கிறார் பெணமான கிட்டாது என்று நீயோ பாலகனே உன்னதமானோட தீர்க்க தரிசி எனப்படுவாய் இந்த கத்துடைய வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவடைய உருக்கமான இறக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் வழியை ஆயத்தப்படுத்தவும் மக்களுக்கு அந்தகாரத்திலும் மரணம் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தில் வழியிலே நடத்தவும் உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றால் உண்டாவதாக இந்த யோசனை பிறப்பை குறித்து தகப்பநாயர் சொல்லுகின்றார் மகி உண்டதாக நீயோ பாரகனே உன்னதமான அவருடைய தீர்க்க தரிசி என்ன படுவார் நீ கத்தருக்கு வழியே ஆயத்தம் பண்ணவும் வீட்டிற்கு வழிய பணியாற்றிக் கொண்டு அடைது வந்து விடுவார் இந்த வீட்டுக்கு போக முடியாது ஆறு மாதத்திற்கு என்னால இந்த ஸ்நானகன் யோகான் பிறந்தார் என்று நான் வரலாறு அறிந்திருக்கிறோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இப்படி தீர்க்க தர்சனம் என்ன வருகிறதுனால் நீயும் கத்தருக்கு வழியே ஆயுத நம்ம தேவடையே அவருடைய பாவமணிப்பாக ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய் தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய் ஏதாவது ரட்சிப்பின் வழியை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் நான் சொன்ன வார்த்தை விடு செய்யாமல் என்ன கர்த்தாவே கர்த்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவர்கள் ராட்சியில் போக முடியாது சொன்ன வார்த்தையின்படி யார் செய்கின்றார்களோ அவர்கள் தான் தேவையான முடியுமே அல்லாமல் முடியாது ஆனாலும் நீ மக்களுக்கு ரட்சிமே வழியை காண்பிக்க வேண்டும் மக்களுக்கு உரக்கூடிய நன்மைகளை அவருடைய பாவமும் தொடர் செய்கின்றது பிராமி இறங்கி வருகிற நன்மை மணிமக்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை அதற்கு நீ வழி சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதற்காக உருவாக்கி இருக்கின்றார் என்று சகரியார் என்னுடைய மகனாகிய இந்த தீர்க்க தர்சனத்தை சொன்னார் என்று நாம் காணுகிறோம் அவர் தங்கள் ஆரம்பிக்கிறார் ஆனப்படி அருமையான தேவ பிள்ளைகளை வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் லட்சி பேர் வழியை காத்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் மணமக்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அதுக்கு வழி சொல்லி கொடுக்க வேண்டும் அல்லவா அது வழியை காண்பிக்கும்படியாக உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார் அந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் ஒரு காலத்தில் நாமும் ரட்சிப்பை எப்படி அடைய என்று தெரியாமல் இருந்தோம் வழி தெரியாமல் இருந்தோம் போல நம்முடைய நிம்மதியாக இருக்க முடியாத போதிக்கிறார் உடனே அதை நீக்கிள் முடியாத சொல்லுகிறார் அல்லவா கூப்பிட்ட மகளே என்ற அந்த ஒது வரைக்கும் ஒருவர்சத்தாருக்கும்ே மனம் அதற்கு நான் உங்களை நியமித்து இருக்கிறேன் அதற்கு நீங்கள் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அடுத்த அவசரத்தில் சொல்கிறார் அனுப்புகிறேன் பெற வேண்டும் மேற்கொள்ள முடியாது அவருடைய விடுதலையா கொண்டு வர முடியாது அவருடைய நீங்கள் வாக்கு வரும் தரிப்பிக்கப்படும் பலனால் தற்பிக்கப்படும் நகரத்தில் இருங்கள் என்றார் சங்கீதக்காரன் சொன்னது போது ஒத்தாச பர்வத்தை நோக்கி நீங்கள் அதாவது காத்திருங்கள் காத்திருந்து அந்த திராவிடத்திலிருந்து அனுமப்படுகிற அந்த வாக்கு வழங்கப்பட்ட அந்த உன்னத பலத்தை பெற்றுக் கொள்ளும் முடியாத இந்த ஒழிப்பை செய்ய வேண்டும் பாவத்திலிருந்து விடுதலை வராத ஒருவர் பாவத்திலிருந்து விடுதலைவர் சொல்ல முடியாது பாவத்திலிருந்து மன திரும்பாத ஒருவர் சீரட்டு குடித்து மானை பார்த்து மானிய சீரட்டு குடிக்காதடா சொல்ல முடியாது இதை மக்களுக்கு போதிக்கவும் நிலைநாட்டவும் முடியும் என்று நாம் காணுகின்றோம் நீங்கள் அதாவது முதலாவது காத்திருந்து பிதாருடைய வாக்கு தன்னதத்தின் பலனை பெற்றுக்கொண்டு மன திரும்பால் என்ன பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய வழி என்று மக்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று இறைவன் சொன்னார் அவர்கள் பத்து நாட்கள் காத்திருந்தார்கள் நாம் காணுகிறோம் பத்தாவது நாள் பிதாவுடைய வாக்கு அந்த உன்னத பலன் அந்த தெய்வீக ஆசீர்வாதம் பரிபூர்வமாக இறங்கிறது நடந்துவிட்டது பேருளே கேள்வி உண்டாயிற்று கொஞ்ச நேராக இருக்கிறோம் அந்த நூற்றி ஏழு பேர் இருந்தாலும் நாம் கூடுதலாக இருக்கிறோம் ஆனால் அவங்களை இப்படி என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜோதிகள் இறங்கி வருகிறேன் பெர்கள் அமே மூவாயிரம் பேர் இந்த அனுபவத்துக்குள் வந்துவிட்டார்கள் என்று நாம் காணுகிறோம் அவர்கள் கேட்டார்கள் சிலோரமார்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது முதல் பிரசனை என்ன மனம் திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டது திரும்பிப்பு மக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று கத்துடைய சொல்லுகின்றது அவர்கள் அந்த பிதாருடைய வாக்கு பெற்றுக் கொண்ட போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்றால் கேள்வி கேட்டவர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன என்றால் வேண்டும் எல்லா மீனவர்களை விட்டு மனம் வேண்டும் கொல்லாத வழிகளை விட்டு மன திரும்ப வேண்டும் மேற்கு போதில் அவர் திரும்ப வேண்டும் அவைகளை மறந்து என்ற பிரசங்கம் செய்யப்பட்டது அந்த பிரசங்கத்தை கேட்ட மூவாயிரம் பேர் அன்றே புதிய புதிய சபையாக சேர்த்து அன்று சபை முதல் முதல் புதிய சபை உருவான நாள் அந்த நாள் அந்த சபையோடு சேர்க்கப்பட்ட கடைசி காலத்தில் அந்த ஒரு விரும்புகிறது என்ன என்று பயிற்சி செடியை படிக்கிறார்கள் பைபிள் காலத்தில் நிறைய சொல்லி கொடுக்கின்றார்கள் படித்துவிட்டு வருகின்ற விடுதலை பெற்ற அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக ஜோதிகளின் இறங்கி வருகிறேன் இவை பெரும் வழி என்ன அந்த வழி எப்படிப்பட்டது எந்த வழியாக சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லாத மக்கள் அந்த நன்மை பெற்றுக் கொள்ளாதவர்களாகவே இன்றும் இருக்கின்றது நாம் காண்கின்றோம் பிதாருடைய வாக்குடத்திலிருந்து தான் நான் வேண்டிக் கொள்வேன் நான் போவேன்டனாய் பரிசுத்தாய் உங்களுக்கு அனுப்பு ஏன்றி வாரணாகி கிறிஸ்துவ தன்னுடைய சீலர்களுக்கு சொல்லி சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை பெற்றிருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தோம் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்வோம் மயமையுள்ளதாக உன்னு வருகிற அந்த ஆசிர்வாதம் பரிமுபூர்ணமுள்ளதாக அது அதாவது நமக்கு நன்மையை வகிக்கிறதாக அது இருக்கும் என்று திருவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சொந்திருக்கிறேன் இப்பொழுது யோகனை பற்றி நீ மக்களுக்கு எ ஊழியத்தை ஆரம்பித்து விட்டார் என்று நாம் காண முதலாவது அதிகாரம் முதலாம் அதிகாரம் வாசிய அர்த்துக்கு வழியை ஆயத்துப்படுத்துங்கள் பாதைகளை செவ்வாய் பண்ணுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகளுடைய சத்தம் உண்டாகும் என்றும் திருக்கு தரிசன ஆகமங்கள் எழுதியிருக்கிற பிரகாரமா நன்றா சொல்லி இருக்கின்றார் இப்படி ஒரு வனாந்திரத்தில் சத்தம் உண்டாகும் அந்த சத்தம் இப்படி இருக்கும் என்று அவர் சொல்லி இருக்கிறார் எது யோவான் மனாந்திரத்தின் ஞானஸ்தானம் கொடுத்து பாவம் மன்னிப்பு என்று ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருந்தார் இந்த வழியை காண்பிப்பதற்காக இந்த வழியை மக்களுக்கு அறிவிப்பதற்காக ஆண்டவர் ஸ்நாதகன் யோவானை அனுப்பினார் அந்த யோவான் வந்து அவர் முதல் ஊழித்து ஆரம்பித்தவுடனே சுற்றுப்புறத்தார் அவர் மனம் திரும்ப மன்னிப்பு என்று மன திரும்புவதற்கு பண்ணினார் அறிக்கையிட்டு நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாக ரக்ஷிப்பை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பாதையை காண்பித்தவர் என்று நாம் காணுகின்றோம் அறுபடைய பிரசங்கத்தை கேட்டு அந்த சுற்றுப்புறத்தார் யாவரும் யூதியா தேசத்தார் அனைவரும் சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்தில் போய் என்ன செய்ய அறிக்கையிட்டார்கள் அறிக்கையான உபதேசம் செய்ய வேண்டும் என்று தெளிவாக சொல்லி இருக்கின்றது வழியை கண்டுகொள்கிறது ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறது இல்லை என்று நாம் காணுகின்றோம் வேவருக்கு மகிமை உண்டாவதாக கோயம்புத்தூர்ல கலக்க நார்கன் பாடின் ஒரு ஊர் தாழ்த்தப்பட்ட ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கு பிரதான தொழில் பங்கு வைக்கிற தொழில் வளர்க்கிற தொழில் இப்படியே அவர் இருக்கிறாரு அங்கே நம்முடைய சகோதரர் பாத்திர வார்த்தை போனவர் அவர்களுக்கு சத்திய அவர்கள் இன்னொரு சபைக்கு போகிறாரு இன்னொரு சபைக்குதான் அவர் போய்கொண்டிருந்தாரு அவர்களுக்கு அவர்களுக்கு இந்த ரட்சிப்பின் வழியே சொல்லிக் கொடுத்தாரு ஏழை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்க ஏற்றிக்கிட்டாங்க ஏற்றிக்கிட்டு அப்படி எல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டாங்க அப்படி பாசிகள் வருவாங்க மேல உள்ளவங்க வரும்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பதினஞ்சு பேர் வந்துட்டவங்க எல்லா ஏழை மக்கள் அவர்களுக்கு ரொம்ப போதிக்க முடியாத படிப்பறிவு இல்லாத மக்கள் அவர்களுக்கு ஸ்கூல்ல இடமில்ல ரொம்ப தாழ்மையான மக்கள் தாழ்வு எலக்ட்ரிக் கரண்டும் கிடையாது அப்படிப்பட்டவர் ஒதுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் இந்த மனம் அப்ப அவர்களுக்கு சொல்லிவிட பொடி போடுறவங்க பொடி போடக்கூடாது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது நல்லபடியா இருக்கணும் ஏற்றிக்கிட்ட கிடைக்கும் அவர் வந்து படித்தோர பட்டதாரிகள் பணக்கான ஏழை அப்படி இப்படி என்ன ஒன்றும் கிடையாது எல்லாத்துமாக்களும் என்னுடையது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார் அது அப்படினால போன்ற என்னை போன்ற உடனே தான ஒரு பறமையலையாக இந்த புதிய வந்தார் நீ இங்க அவரை ஏற்றுக்கொங்கள் மனம் திரும்பாத நிலைகள் என்றும் ஒருவாரம் இங்கே வந்து என்ன மாவர்கள் இல்லை இல்லை இல்லை ஒன்னும் காணல காதலை ஒன்று இல்லையேன்னு இப்படி நாங்கள் எடுத்து போனோம் அங்கே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இதெல்லாம் தப்பு என்று கொடுத்தாங்க அதெல்லாம் விட்டுட்டோம் மனம் திரும்பிட்டோம் நாங்கள் பல பல உங்கள் பல ஆண்டுகளாக உங்களுடைய ஐக்கியத்துக்கு வந்தோம் அதனால் நாங்கள் மனம் திரும்பாத பாவிகளாகத்தான் இருந்தோம் அந்த ஜோதிகளின் திராவிடத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த எல்லா சுதங்களை கிடைக்கவில்லை நாங்கள் இப்படி இருந்தோம் இப்பொழுது எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுக்குள்ளே அவர்கள் சொல்ல தெரியாம எப்படி சொன்னார் என்றால் பரிசுத்தருடைய ஆவி எங்களுக்குள்ளே வந்து ரொம்ப தான் அவதாரம் தெளிவாக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள் பரிசுத்தருடைய ஆவியை நாங்கள் பெற்றுவிட்டோம் பரிசுத்தருடைய ஆவி யார் உங்களை ஏமாத்துனது நான் பதினஞ்சு வருஷம் ஆகணும் எனக்கே அது இல்லை உங்களுக்கு இந்த ஒரு நாளைக்குள்ளே கிடைத்து விட்டா அப்படியே ரொம்ப இல்லை படிப்பறிங்களா அது உங்களுக்கு கிடைத்து விட்டதா எங்களுக்கு அவ்வளோ ஆண்டவரை மகிழ்படுத்தினா எங்களுக்குள்ளது என்னென்னோ பாசையெல்லாம் வருது மக்களின் இருக்கிறார்கள் அந்த ஒரு ஆலயம் கட்டி அங்கே கத்திற்கு ஆராதனை செய்யப்படுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்துதான் நன்மையான எந்த ஏவும் பூரணமான வரமும் அங்கிருந்து இறங்கி வருகின்றது பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நன்றி பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் தழுக்கிறது மனிதனுடைய அக்கிரமும் பாவமும் என்று வேதம் சொல்லுகின்றது காத்திருப்ப காத்திருக்க அல்ல அவர்கள் செய்கிற மற்ற காரியங்களினால் அல்ல மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெறாத வரைக்கும் இப்படி தான் அவர் அந்த ஜோதிகளின் பிதாவிலிருந்து இறங்கி வருகிற நன்மையான ஈவு அவர்களுக்கு கிடைக்கிறது இல்லை என்று நாம் காணுகிறோம் பிள்ளைகள் ஒரு சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைகள் பிள்ளைகள் காட்சி தரிசனம் காணுகிறார்கள் கடவுளை கண்டேன் என்று சொல்லுகிறார்கள் அருமையான அனுபவம் பாருங்கள் எவ்வளவு அருமையான அனுபவம் பாருங்க ஜோதிகள் அக்கிரம நீங்க குழந்தையை போல யாருடைய உள்ளங்கள் மாறிவிடுகின்றதோ அவர்களுக்கெல்லாம் அந்த நன்மையான ஈவை ஆண்டவர் ஜோதிகள் தேவன் இறங்கி தருகிறார் ஆரம்பித்தார் சரியாக அவர் செய்து முடித்து சிறச்சேதம் எனப்பட்ட சாட்சியாக அவர் தேவரிடத்திற்கு யாரிடத்திறப்பை சேர்ந்து விட்டார் என்று நாம் காணுகின்றோம் இந்து தேவராகிய கருத்து இப்படிப்பட்ட நிலையில் மக்களை சரியாக நடத்துவதற்காக மக்களுக்கு இந்தியை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது மறுபடியும் என்று மனம் திரும்பதற்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் ஞானஸ்தானம் எதற்கு என்ன பண்ணினார் பாவ மன்னிப்புக்கு மனம் திரும்பதற்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை பிரசங்கித்தார் அவரிடத்திற்கு போய் மூன்று பாவங்களை அறிக்கையிட்டு யோவானிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோகா நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள் யோவானிடத்தில் போய் தன்னுடைய அறிக்கையிட்டு யோர்தா நதியில் அவனால் ஞானஸ்தானம் அவனிடத்தில் அறிக்கை அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள் இதுதான் வழியை காண்பிக்கும் அவர் தெரிவிக்கின்றார் நமக்கு இந்த லட்சிப்பின் வழி காண்பிக்கப்பட்டிருக்கிறது நமக்கும் தேவனாக்களை தந்து சபையின் வாயிலாக இந்த வழியை நமக்கு தேவன் போதித்தார் பெறுவதற்கு மன்னிப்பு சரியாக பெற்றுக் கொள்ள வேண்டும் அக்கிரமம் நீங்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் ஆகிய தேவன் விரும்புகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நீதிபதிகள் இருபத்தி எட்டு பதிமூன்றையும் கூட ஒருவர் செய்யலாம் மறைக்க முடியாது நான் நாலு சோழன் சேர்ந்த கூறையுள்ள வீட்டுக்குள்ள இருந்து சிந்திக்கிறவைகள் டிவியிலே பார்த்து நம்முடைய ஆத்மாவை கரைபடுத்துகிற எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார் அவருக்கு எங்கே மறையும் மறைக்கிறது தேவரா நியமிக்கப்பட்ட மனிதர்களிடத்தில் மறைப்பதுதான் தேவனிடத்தில் மறைக்கிறதாக இருக்கிறது என்று நாம் காண்கின்றோம் இருந்தாலும் அவர்கள் இவர்கள் ரோம கத்திக்கலோ இந்த நாங்கள் இப்போ இடையில ஒரு தடவை நாங்கள் ரோமாபுரி போயிருக்கும் போது அங்கே அப்படின் அருமையான பிரசத்தான் பவுல் அடக்கம் பண்ணி இருக்கிற அந்த தேவாலயத்தை பார்க்க சென்றோம் அங்கே சென்றிருந்தபோது அதாவது சைடில் காவலில் அற அறையாக கட்டி வைத்திருக்கிறது அதற்குள்ள ஒவ்வொரு அறக்குள்ள ஒவ்வொரு சாமியார் இருக்கிறார்கள் அங்கே போய் முழங்கால் பிடிட்டு எல்லோரும் பாவரிக்க செய்யிறதை நாங்கள் பார்த்தோம் ஆனால் என்ன செய்யப்படவில்லை உக்கரகாராதனே அகற்றப்படவில்லை அருமையான அப்படிப்பட்ட வார்த்தைக்கு முரண்பாடானதை எது செய்யப்படுகின்றதோ அவை கத்திர அதோடு அவர்கள் அந்த பரஸ்தாவையும் பெற்றதாது அப்படின்னால ஆண்டவர் நம்முடைய சீரடத்துல என்ன சொன்னார் யோசித்து இருபத்தி மூன்றுல என்ன சொன்னார் இருபத்தி ஒன்னு டு இருபத்தி மூன்று வரைக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி யோசி மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லினாரோ அதுபோல உங்களை அனுப்புகிறேன் அவர்கள் மேல் ஊதி அவர்கள் ஊதி பெற்றுக் கொள்ளுங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு நீங்கள் அவைகள்ார்கள்ிக்க வேண்டும் மன்னிக்கப்படாத இருக்கிறது அபோசனாகிய பேதவனாகிய தேவரிடத்தில் இப்படி கேட்கிறார் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு கேள்வி உண்டாகலாம் அதாவது மன்னிச்சு மன்னிச்சிருப்பாரு மற்றபடி பாவங்களை மன்னிச்சவர்களுக்கு அதிகாரம் என்று சொல்லலாம் ஆனால் இங்கே சொல்லுகிறார் பாருங்க அப்பொழுது பேதத்தில் வந்து ஆண்டவரை என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தூரம் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான் அதற்கேழு செய்ய வேண்டும் இருக்கக்கூடாது மய்மை உண்டாவதாக ஏழு எழுபது தடவை என்றாலும் எத்தனை தடையானாலும் மன்னிக்குதான் செய்யணும் என்றார் யோ இருபது இருபத்தி மூன்று இந்த பொருள் என்ன என்றால் தேவனுடைய அப்போ சிலர்களுக்கு பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்கினார் என்று நாம் காணுகின்றோம் இதுதான் வழி இதுதான் வழி இந்த வழியாகத்தான் ஒரு மனிதர் பெற்றுக் கொள்ள முடியும் இல்லாத பட்சத்தில் ஜோதி வருகிற பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகின்றது ஆன எத்தனை நாடாக மன்னிக்க வேண்டும் என்று ஆறாம் அதிகாரம் மத்திய ஆறு பதினைந்தான் அருமையான பிள்ளைகளே நான் பெற்றிருக்கிறார் பற்றி சரியாக வேறு ஆதாரத்தோடு நாம் அவர்களை அறிந்திருக்க வேண்டும் தெளிவாக பதில் சொல்லவும் நாம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தையில் இன்று ஆவியானவரால் அருளப்படுகின்றது நீங்கள் அவர்களுக்கு எழுதவில்லை உயிர் பிறகு அப்போ கொடுத்த பிரதான அதிகாரத்தில் ஒன்று பாவ மன்னிப்பின் அதிகாரம் என்று நாம் காணுகின்றோம் என்ன சொல்ற மன்னிச்சர்கள் மன்னிக்கப்படும் மன்னியாதிக்கிறவர்களுக்கு மன்னியாதிக்கப்படும் பாவ அறிக்கை செய்யும் போதே தெரியும் இவர்கள் மறைக்கிறார்கள் சரியாக அறிக்கை செய்யவில்லை என்றால் அதற்கு சரியான மன்னிப்பு கிடைக்காது மன்னிக்கப்பட மாட்டார் சரியாபடி பாவை செயல் மன்னிக்கப்படும் என்று நாம் காணுகின்றோம் மன்னிக்கப்படாத பாவமோ வேகத்தில் எழுதியிருக்கிறது என்று நாம் காணுகின்றோம் நிருபத்திலேயோ அந்த நிருபத்தில் எழுதியிருக்கிறார் சகோதர உனக்கு ரொம்ப செய்தார் மரணத்துக்கு எதுவான குற்றம் செய்தால் அவருக்கு வேண்டுதல் செய்வார்கள் மரணத்துக்கு எதுவான குற்றங்கள் பாவங்கள் உண்டு குறித்து வேண்டுதல் செய்ய சொல்லு சொல்லு அதுக்கு வேண்டுதல் அதாவது வேண்டுதல் செய்ய ஒரு நீதிமன்ற வேண்டும் அதாவது என்ன எழுதினார் என்றால் அதாவது நீங்கள் ஒரு ஒரு கிட்டத்தில ஒரு ஒரு கிடத்தில அறிக்கையிட்டு ஒருவருக்காக அடுத்த அவசரத்தில் நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிக அடுத்த வசனத்துல எலியா என்பது நன்மைப்போல பாடுள்ள மனிதனாக இருந்தோம் என்று நீதிமன்றம் காட்சியிருக்கிறது நான் பார்க்கிறேன் எளியாய் நம்மை போல் பாடுள்ள மனிதனா என்ற கருத்தால் அப்படினால் அப்படிப்பட்ட நீதிமான பாவரிக்க செய்யும் போது இந்த லட்சிப்பை அவர்கள் என்று நாம் வாசிக்கிறோம் வழியை காண்பிக்கும் முடியாத பிதாவாகிய தேவ யோ அணக அனுப்பினார் அவர் வந்து பாவ் மன்னிப்பு பாக் என்று மனந்திரம் கேட்ட ஞான குறித்து அறிக்கையிட்டு பெற்றுக் கொண்டார்கள் வழியை காண்பிக்க வேண்டும் நம்ம இடத்துல கேட்கிறவர்களுக்கு சொல்லுரத்தன் சொல்லு கல்வாரி நோக்கி இந்த பிரகாரம் தான் பாவை பெற வேண்டும் நான் இப்படித்தான் பெற்றுக் கொண்டேன் அதுலிருந்து எனக்கு பாலத்திலிருந்து விடுதலை உண்டாய்த்து நான் அந்த மகிழ்ச்சியை அதாவது உலகத்தில் ஐச்சரியான் பெற்றுக் கொள்ளக் கூடாது அந்த பகாபுரிய மகிழ்ச்சியை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்ல நாம் கவனமாயிருக்க வேண்டும் சபைக்கு போறேன் சொன்னாங்க ஏதோ பாவரிக்க செய்த அப்படி என்று இல்லை இப்படி திருவசனம் சொல்லுகிறது வசனத்தில் இப்படி இருக்கிறது என்று நாம் சொல்லிக் கொடுக்க எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிப்படுகிறது ஆண்டவர் ஆகி அதற்கு என்று யோகா ஸ்நான ஏற்படுத்தினார் கடைசி காலத்தில் ஆண்டவர் திருச்சபை உருவாக்கி இருக்கிறார் அருமை அவர்களே சாட்சிகள் இருக்கின்றது கலவரத்தில் ஒரு வயிற்றை கீறி சரித்து நடுத்தரில் போட்டுட்டு போயிட்டார் ஒரு மனிதன் பயங்கரமான முரடன் வரட்டு மனிதன் பல வருஷம் செயலில் இருந்தார் வெளியே வந்த பிறகு அதே நிலையில் அவர் செயல்பட ஆரம்பித்தார் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்பட்ட ஒரு ஆள் அந்த ஊர்ல அப்படிப்பட்ட மனிதன் இப்படி இருக்கும்போது அவருக்கு காலரை அட்டாக் ஆச்சு காலரோல சாகம் தருவாய் வரும்போது அனைவரும் சொன்னார்கள் இந்த கடைசி நேரத்தில் யாராவது ஏற்றுக்கொள்ளப்பா அந்த கூட்டத்துக்கு போக தேவம் பண்ணி எவ்வளோ பேரும் சோமாக்குறாங்க அங்கேயே போவர்கள் சோகம் கிடைக்கும் என்று கைத்தாங்கலாகி கொண்டு வந்தார்கள் அவர் ஒப்புக்கொண்டார் தேவம் பண்ணி அவரை பாவரி கிசைய வைத்து மனிதனாக மாற்றி சோகமாக்கி விட்டார் பழைய லெவலில் நல்ல தம்பாகி விட்டார் இப்படி அவர் வந்து அதாவது ஐந்து நிமிடத்துக்கு ஒரு பீடி குடித்துக்கிட்டே இருக்கிறார் மடியில் பீடி தீபி இல்லாமலே இருக்க அப்படிப்பட்ட கடையில் இல்லாவிட்டாலும் அவரு இடத்துல வாங்கி அனுபவிப்பாருங்க ஒரு நாளி காலமையவர் டீ குடிக்க போகும்போது அவர் ஒருவர் குளிர் இல்லை தஞ்சாவூர் டிவி ஒரு ஒரு பீடி கொடுப்பார் அப்ப இவர் சொன்னார் நான் இப்பொழுதே பழைய தஞ்சா இல்லை இந்த பழைய தஞ்சாலெல்லாம் போயிட்டு இப்போ நான் புதிய மனிதனாக மாறி இருக்கிறேன் அது இல்லையா அல்ல இதுதான் சாட்சியருமையான சத்தியத்துக்கு நாம் சாட்சிகளாக இருக்கக்கூடிய அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் மனம் திரும்ப பாவ மன்னிப்புகள் மனம் உபதேசத்தை நாம் தெளிவாக மக்களுக்கு சொல்லுகின்றோம் அப்படி அவர் சொன்னார் இல்லை நீ பொய் சொல்லுகிறாய் என்று மடியை பார்த்தால் ஒன்றும் இல்லை விவரத்தை கேட்டார்கள் நான் இப்படி இப்படி என்று சொல்லி தேவ மனிதனாக ஒரு வயதாகி காலமானார் அருமையான கட்டுரை பிள்ளைகளே இந்த நாட்களிலேயும் நாம் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கின்றோம் பெற்றிருக்கிற அனுபவத்தை நமக்கு சரியாக தெரிய வேண்டும் ஏதோ போனான் கிடைத்துக்கொண்டது என்று இல்லாதபடி இந்த பிரகாரிப்பின் வழியை நான் தெரிந்து கொண்டு அந்த பிரகார இந்த நான் பெற்றுக்கொண்டு இந்த ஜோதிகளின் வருகிற உன்னத பலமாக பரசுப்தாவை நான் பெற்றுக்கொண்டு உள்ளத்தில் நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லும்படியாக என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டு அவர் விரும்புகின்றார் கற்றுக் வேண்டும் பெற்று இறை சொல்ல நன்றின்பாக தேவனுக்குைமை ஆறாம் அதிகாரிண்ட ஒருவர் வாசிக்கலாம் முதலாவது நாம் தேட வேண்டிய காரியம் என்ன முதலாவது நாம் அடைய வேண்டிய காரியம் என்ன அதை அடைந்துவிட்டால் எல்லாம் அதோடு கொடுக்கப்படும் சொல்லுகின்றது முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் முதலாவது முதலாவது தேவடையத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் இவைகள் கூட கொடுக்க தேவிட ராஜ்யத்தை தேடுகள் என்று சொல்லாமல் நீதியையும் நீதி இருக்கிறது அதை தேட வேண்டும் அதை தேடுகிறதா பெற்றுக் கொள்கிற அனுபவம் என்று வேதம் சொல்லுகின்றது முதலாவது அதை தேடுகள் இரண்டாவது ஆன்மீக காரியங்களை கேளுங்க ஆத்மீகத்துல என்று கேளுங்க ஆன்மீகத்துல தேவ கிருமை வேண்டும் என்று கேளுங்க தேவ ஞானம் வேண்டும் என்று கேளுங்க பிறருக்காக ஜெபம் பண்ணுங்க பிற காரியத்துக்காக நம்மளை பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லுகின்றதுபம் பண்ண வேண்டாம் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்தால் ஒழுங்காக அவைகள் கிடைக்க வேண்டிய நமக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஹலே தேவனுக்கு மய்பு உண்டாவதாக நேற்று முந்தா ஒரு அம்மா வெளிநாட்டுக்கு போறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு போறாங்க அப்ப சொல்கிறாங்க எங்களை ஆசீர்விச்சு எங்கையா ஆசீர்வன் என்னுடைய காரியங்கள் நாங்கள் ஒரு வேலையிலிருந்தேன் இதை இதிலிருந்து ரிலீஸ் ஆகிதான் ஆனால் எனக்கு அங்கே போய் ஜாயின் பண்ண முடியும் இது லேசாக நடக்கிற காரியம் நான் தேவனிடத்தில் ஜெவம் பண்ணியிருந்தேன் நீங்களும் எங்களை ஆசீர்வித்து ஜெவம் நான் போன இடத்திலெல்லாம் அங்குள்ளவர்கள் உடனுக்கு நாங்கள் செய்தோம் செய்தோம் என்று எல்லாவற்றையும் குவிக்காக செய்த குறிக்கப்பட்ட நாளிலே இன்று இரவு நான் பிளட்டு அறுகிறேன் இன்று இரவு நான் வேலை அமரப்போகிறேன் சொன்னார் எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க அருமையான விட நம்முடைய காரியங்கள் எல்லாம் சக்சஸ் ஆக வேண்டும் என்றால் நம்முடைய காரிகள் எல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் இந்த புலகத்துக்கறி காரியங்களா சரியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தேட வேண்டியது என்ன அதிகாரம் வாக்கோமனுங்க வீட்டுக்கா ஜோமனுங்க வேலைக்கா ஜோமனு கடலுக்காக ஜோமனுங்கயா என்னெல்லாம் கேட்கிற மக்களை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இதை செய்ய மாட்டார்கள் நீதியை செய்யுங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடவுள் வந்து ஒரு மனிதனிடத்தில் ஞானசாமி வருகிறார் எதற்காக அவர் யோகான் இடத்துல ஞான ஸ்தானம் பெற வரும்போது என்ன சொன்னார் நீர் நானும் இடத்தில் வர வேண்டியதார்கள் என்னிடத்தில் வரலாமா என்ற போது கருத்தர் சொல்கிறார் பாருங்க வாசையுக்கு நிறைவேற்றுவது ஏற்றதாக இருக்கிறது நிறைவேற்றுவது நமக்கு முதலாவது நீதியை தேடுங்கள் தேவிட ராட்சத்துக்குரிய நீதியை தேடுங்கள் தேவிட ராட்சியத்துக்கு போக வேண்டிய வழியை தேடுங்கள் பெற்றுக் கொள்வதற்கு பிரயாசப்படுங்கள் அவைகளை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்றால் மற்றோடு கூட சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்ல முதலாவது நீங்கள் தேடுங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் இதை பெற்றுக் கொள்வதற்கு என்று கேளுங்கள் அது நீங்கள் தேடுங்கள் அதை கடை அப்பொழுது எல்லாத்தோடு கூட சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் தேவனுக்கு மயி உண்டாவதாக அருமையான கற்றுடைய பிள்ளைகள நாம் இந்த நாள் கீழே அந்த அனுபவத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம் அது அப்படினால் தொடர்ந்து இந்த அனுபவத்தை நாம் பற்றி கொள்வோம் இப்படிப்பட்டவருடைய ஜபம் உடனே கேட்கப்படும் கருத்துறதுக்கு அவர் பதில் கொடுக்கின்றவராக இருக்கிறார் என்று திருவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதரிகிறேன் அலையிலா அலையிலா அலையிலா முதலாவது தேவ ராட்சியத்தையும் அது நீதியை தேடுங்கள் ராட்சி போகும்போது டாக்டர் டாக்டர் எனக்கு ரொம்ப வியாதி கஷ்டமாக இருக்குது டாக்டர் சோமா இருக்குங்க அப்போ அவர் சிலர் இன்ஜெக்ஷன் போடணும் இல்லை நான் கொடுக்குற மாத்திரைகள் எல்லாம் நீங்கள் ஒழுங்காக சாப்பிடணும் அப்போ சோமாகணும் என்று சொல்கிறேன் இல்லை டாக்டர் நீங்கள் மூலம் சோமா இருக்குங்க அப்புறம் நான் சாப்பிடுறேன் என்று சொன்னால் அது வந்து முரண்பாடு முறைகேடான காரியம் அதே மாதிரி தான் இன்றைக்கு சிலர் வருவார் முதலாவது இந்த காரியம் சரியாகட்டியா அதுக்கு பிறகு நான் ஒப்பு கொடுக்குறேன் அதுக்கு பிறகு நான் அந்த தேவையத்துக்குரிய ஆயுதங்களை நான் செய்து கொள்ளுகிறேன் அதற்கு பிறகு நான் இந்த காரியங்களை இந்த நீதியை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்கிறாரு கரு சொல்கிறார்கள் முதலாவது அப்பொழுது நீங்கள் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் தேவனுடைய ராட்சியத்துக்குரிய நீதியை நீங்கள் தேடுங்க தேவையான ராட்சியத்துக்குரிய நீதியை கடைபிடிக்காத வரைக்கும் தேவ ராட்சியத்திற்குள்ள போக இயலாது என்று எறைவாக்கு சொல்லுகிறது வந்து ரவிடத்திலிருந்து வந்த போதக நீர் மூடி கூட தேவன் இல்லாவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட புதுமையான காரியங்களை ஒருவரும் செய்ய முடியாது என்று புகழ்ந்தார் ஆண்டவர் அது ஒன்றையும் காதலர் கேட்கல சொல்லுனால வாங்கிக் கொள்ள முடியாது அறுபடியா முதலாவது ஒருவன் செய்வார் அதாவது மனம் திரும்பியும் பிறக்கணும் என்று சொன்னார் அது அவருக்குஷ்டமா இருந்தது ஒரு கேட்கிறார் மறுபடி பிறக்கிறேன் அதற்கு நிக்கோதேமு ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாந்திரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான் ஒருவன் முடித்துவிட்டு அடுத்து ஊழியம் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிற நேரத்தில் எங்களை பயனை பார்க்க வந்தார் ரெண்டு பேர் வந்தாரு ஒருவர் இயற்கையாக வந்து போனவர் நம்முடைய நம்முடைய சதவீத விசுவாசியக்கு தெரிந்தவர் வந்திருந்தார் அதை முடிய போகிற நேரத்தில் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஜெமனிக்கு போனன்ட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேரும் அடுத்து ஊழியம் அவர் ஐந்து வருஷம் எத்தனை வருஷம் படித்தாங்க தெரியல அவள் ட்ரைனிங் எடுத்து முடிச்சா ஊழியத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க வந்தாங்க வந்தபோது அவருக்கு அவர் வைத்து அவர் பேசுகிற ஒரு டொனேஷனை கலவந்தாங்க அவருடைய டொனேஷன் வசூல் அது முடிஞ்ச அப்படின்ட்டு வந்தார்கள் அப்போ நான் ஒரு இடத்துல என்ன நம்ம பழகிட்டாங்க ஆனால் சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேட்டேன் நீங்கள் இப்போது ஓலி ஆடுத்தால என்ன எங்களுக்கு வீடு கொடுப்பாங்க மாசு இவ்வளோ லோ கொடுப்பாங்க இவ்வளோ எல்லாம் எங்களுக்கு உதவிகள் உண்டு எல்லாமே உண்டு மெடிக்கல் மெடிக்கல் ஃப்ரீ மெடிக்கல் எல்லாமே எங்களுக்கு அவர்கள் செய் செய்வார்கள் அந்த ரெண்டு பேருக்கு ரெண்டு சபை கொடுத்துருக்கிறாரு சொன்னார் சரி நீங்கள் இப்போது மக்கள் பரவசத்துக்கு போகிறதுக்கு என்ன சத்தியம் சொல்லுவீங்க அது மாதிரி தான் இப்போ நீங்கள் என்ன ஊழியம் இல்லவா நாள் ட்ரைனிங் எடுத்திருக்கிறீங்களே அது மக்களுக்கு என்ன போதிக்கப் போகிறீர்கள் அங்கே ஞானஸ்தானம் கிடையாது பரிசுத்தாவி கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னாலும் ஒருவர் புதிதாக இயேசு ஏற்றுக்கொண்டு வருகிறேன் என்று சொன்னால் அவருக்கு என்ன சொல்லிக் கொடுப்பீங்கிறீங்க என்ன சொல்லிக் கொடுப்பீங்க இயேசு விசுவாசியம் சொல்லுவீங்களா சுவாசுவாசி யாக்கப்படுத்துகிறாரு அந்த அப்படினால என்று பல காரியங்கள் கேட்டு விட அப்படியே ஒன்றும் பேசல அப்படியே இருந்தாங்க ரொம்ப பேச விட அப்படி இருக்கு மற்ற சபைகளில் குழந்தைங்க சாரமாவது வைத்திருக்கிறாங்க அது கூட இல்லையே கொடிய கொடிக்கு கீழே பிள்ளை கொண்டு வந்து கொண்டு போறாங்க அப்படி வந்து உபதேசம் வைத்திருக்கிறாங்க வேகத்தில் இல்லாத ஆதாரம் இல்லாத ஒரு சத்தியத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அப்படி நான் கேட்டதுக்கு மாறுத்திரம் ஒன்று சொல்ல ஏழவில்லை அப்படியே போய்விட்டார்கள் என்று நான் உங்களுக்கு நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் அருமையான கற்றெடுப்பில்லை இந்த நிக்கோம் இடத்தில் ஆண்டவர் அவர் வந்து கடவுளை புகழ்ந்து எதோ நன்மை வாங்கிட்டு போதா வந்தார் அதாவது அவர் புகழ்ந்தார் இன்று கத்தரை புகழ்கிற எத்தனை கூட்டங்கள் அருமையாய் பாடி அருமையாக அதாவது ஆராதனை பண்ணி மீட்சிகளோடு மேலதானங்களோடு ஆராதிக்கிறது கத்த சொல்கிறார் அறிமுழி ரக்ஷிப்பின் வழியை காண்பிக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தான் யோகா சாணம் தான் செய்தார் என்று நாம் காணகின்றோம் அருமையான கட்டுரை பிழைகிறது ரஷிப்பின் வழி என்றால் என்ன மறுபடி பிறக்கிறது என்ன எப்படி மறுபடி பிறக்கிறது ஒரு தடவை பிறந்து பெரியா ஆகிவிட்டது எப்படி ஒரு தாய் வயிற்ற பிறந்து நான் பிரயோசித்து பிறக்க முடியும் என்று அவர் கேட்டார் ஆண்டு அவர் கேட்கிறார் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வாக்கியம் நீ இஸ்ரவே அறியாமல் இருக்கிறாய் போதாயிருந்தும் மறுபடி பறக்கிறது தெரியவில்லை மக்களுக்கு என்ன போதித்த இது என்று கேட்கின்ற அருமையானவர்களே ரட்சிப்பின் வழியை மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் இந்த வழியை கண்டுகொண்டவர்கள் தான் ஜோதிகளின் பிதாவர்களிடம் இறங்கி வருகிற அந்த உன்னதமான ஆசிர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லாத பெற்றுக்கொள்ள முடியாது அல்ல இல்லையா அக்கிரமங்கள் உங்களை இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வரவிட்டாது இருக்கிறது பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை மக்களுக்கு காண்பிக்க முடியாத ஸ்தானகன் யோகான் வந்து வேதனை செய்தார் அவர் அந்த பாவமன்னிப்பு என்று மனம் திரும்ப கேட்ட சத்தியத்தை அவர் போதித்தார் போதனை கேட்டவர்கள் அந்த யோவான தன்னுடைய பாவங்களை அறிக்கை இட்டார்கள் அறிக்கையிட்டு அந்த யோவானாலேயே யோரனம் பெற்று கிறிஸ்தருடைய பிள்ளைகளாய் பாவ மன்னிப்பாக ரசிப்பை பெற்றுக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது ஆண்டவராய முதல் பிரசங்கம் மனம் திரும்ப பரலூர் அப்போ சொல்லுடைய முதல் பிரசங்கம் அப்போ ரெண்டாவது காலத்தில் மனம் திரும்பி பாவமனை வேண்டி என்பது அவருடைய பிரசங்கம் யோவான் சாணனுடைய பிரசங்கம் மனம் திரும்புங்கள் என்பது பிரசங்கம் கத்திற்கு வழி ஆயத்தம் பண்ணுகிறதோ இது ஆற்றில இறங்கி வருகிற நன்மையான ஈவை என்று நாம் காணுகிறோம் அறியாமல் இருந்தோம் ஆனால் நமக்கு இதை காண்பித்தார் இதை நாம் பெற்றுக் கொண்டோம் இதை நாம் பெற்றுக் வேண்டும் நம்ம இடத்தில் நாம் பார்த்துக் வேண்டும் மறுபடியும் விட்டு போகிற பாவங்கள் அமை வேண்டும் அவர்கள் வரும்போது அவனுடைய முகம் மறைக்கப்படும் என்று நாம் காணுகிறோம் ரட்சிக்கப்பட்ட பாவியோ ரட்சிக்கப்படாத பாவியோ யாரா சரி பாவங்கள் ஒரு மனிதனுடைய பாவம் இலசமாம் தேவனுடைய முகத்தை மறைத்துவிடும் அது எந்த பாவியாக இருந்தாலும் சரி புது பாவியோ பழைய பாவியோ யாராக இருந்தாலும் சரி ஒருவங்களை பாவம் பிரவேசித்து விட்டால் அவனுக்கு தேவருடைய முகம் அரைக்கப்பட்டு விடும் அவருடைய செவியம் அரைக்கப்பட்டு என்று நாம் காணுகின்றோம் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை நாம் கேட்கின்றோம் நாம் கற்றுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் நமக்கு தேவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதமாக அப்பரியது இல்லை இல்லையா இல்லையிலா அண்மையெல்லாம் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் நடந்த ஒரு சம்பவம் கொரியாவில் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நம்பிக்கைக்குரியதாக இருந்தது நானும் அப்படி ஒரு ஸ்டேஜ் அடங்குவனாக இருக்கிறேன் அப்படின்னால ஒரு சபையில் ஊழியக்காரராக இருந்து ஏழை ஊழியக்கார் அவருக்கு ஒரு ஏழை மனைவி அது வந்து உடம்புக்கு நல்லா இல்லை அப்படி இருந்தபோதிலும் அது இந்த சபையில் பணிபுடை செய்கிறதும் மருத்துவர்களுக்கு உதவி செய்கிறதும் பிறர்களுக்கு தொண்டு செய்கிறதோ என்னென்ன என்ன என்ன என்ன செய்யணுமோ அது என்னுடைய பிள்ளைகளுக்கும் பற்றிலையும் செய்து கொண்டே இருந்தது இருக்கும் தெளிவு இன்று காலமாகிவிட்டது பரலத்துக்கு போயிட்டு அந்த அதிர்ச்சியில் இவர் கூலியக்காரர் இவர் என்னுடைய பிள்ளைகள் உண்டு என்னுடைய மனைவி போயிட்டாலே சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு ஹார்ட் அட்டாக்கில் கொஞ்ச நாள் இவர் இறந்து இவர் இறந்து அங்கே போகிறார் இங்கே பரலோகம் போகிறார் இவர் கூடியக்காரர் அல்லவா பரலோகத்துக்கு போகிறார் பரவலகத்துக்கு போகும்போது அங்கே உடைய மனைவி போகிற வழியில் ஒரு பெரிய முத்துக்களால் பதித்த ஒரு பெரிய மங்களாவில் ஒரு ரூமில் இருக்காங்க வாடி வந்து ஒரு அப்போ இந்த ரூமில் நீர் இந்த ரூம் வணக்கம் இந்த கெட்டணம் முழுதும் எனக்கு தான் இந்த முழுவதும் எனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அருமையான தேவையான பிள்ளைகளை ஒன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தில் நீங்கள் கத்தருக்காக எவைகளெல்லாம் செய்கின்றீர்களோ அவைகள் பரவகத்தில் உங்களுக்கு கிடைக்க அதனுடைய பலன் அங்கே மிகுதியாக இருக்கும் அதில் அங்கேயே கிடைக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு அந்த அந்த சபையில் வேலைக்காரியாக இருந்த ஒரு அம்மா அங்கே ஓடி இருந்தாங்க அவங்களுக்கு காலமாக பரவாயத்து போயிட்டாங்க அவங்க ஏ என்னுடைய பங்களா வந்து பாருங்கள் அது இதைவிட பிரமாதமாக இருக்கிறது பார்த்து அதை கேட்டபோது அது சொன்னால் இந்த பங்களா முழும எனக்கு கொடுக்கணும் இருந்தால் இவர் என்ன உடனே எடுத்தால் இவரை அழைத்து உங்களுக்குரிய இடத்தை வந்து பாருங்கள் என்று இவரை அழைத்து சென்றார்கள் இவரை அழைத்து சென்றபோது அங்கே கூரை இல்லாத ஒரு கெட்டடம் இவர் இருக்கிறது வர் அதிர்ச்சி அடைந்தார் ஐயோ கூறக்கூடவில்லை இதுவா எனக்கு என்னுடைய மனைவி இப்படி இருக்கிறாள் வேலைக்காரிகள் இப்படி இருக்கிறாள் எனக்கு இதுவா என்று சொல்லி கேட்டபோது சொல்லப்பட்டது நீ உன்னுடைய வேலையை முடிக்காமல் வந்து விட்டாள் காலத்துக்கு முந்தி நீ வந்துவிட்டபடினால் உன்னுடைய வேலை இங்கே பூரணமாகவில்லை திருப்பி உடனே உலகத்துக்கு போ நீ செய்ய வேண்டிய வேலை இன்னும் இருக்கின்றது சீக்கிரமா இப்போ பாடி அடக்கம் போகிறார்கள் என்று சொல்லி அனுப்ப திருப்பி என்ன அறிந்து கொண்டேன் என்றால் எனக்கும் சில வேளையில் போயிட்டா நல்லா இருக்குமே என்ற எண்ணத்தில் சில இடத்துல அந்த வார்த்தைகளை பண்ண வேண்டியது வந்தது திருச்சபைக்காக இருக்க வேண்டியது இருக்கிறது மற்றபடி என்னுடைய நாட்டம் இலோபு என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படி இருக்கிறது என்று நான் ஆனால் இந்த சம்பவத்தை கேட்டபோது இந்த வேலை பூர்ணமாக செய்து முடிக்காவிட்டாலும் அங்கே போக நம்முடைய ஆசீர்வாதமும் அரைகுறையாகத்தான் இருக்கும் என்பதை நான் புரிந்து கொண்டேன் பிரோஜனமாக இருக்க முடியாது பிள்ளைகளை அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்வோம் இருந்தாலும் சரி அவரவர்களுக்கு நிமிடப்பட்ட காரியத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் முடிக்கும் போது பரலோகத்திலேயே பூர்ணமான ஆசீர்வாதம் நன்மையான இங்கே நமக்கு காத்துக்கொண்டிருக்கின்றது वाक्य söyleలేరు అర్కనార ఆనందూర్గ వెళ్ళి చేస్తు గలిలే హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా ఏనై కోతా త్రీ వరూ పర్వద பதினாறு பதினாறு நாம் ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய சுதந்திரரும் கிறிஸ்து ஆமே நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று இருக்கிற ஆவியானவர் மறுபடியும் பலர் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்திருக்கின்றோம் எக்ஷிப்பை பெற்றிருக்கின்றோம் ஜோதிகளின் பிளாவானால் வரால் நமக்கு ஆசிர்வாதம் நியமிக்கப்பட்டிருக்கின்றது அதே அந்த சுதந்திரம் எப்படிப்பட்டது கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம் கிறிஸ்துக்கு எவ்வளவு சுதந்திரங்கள் பிதாவாகி தேவன் கொடுத்திருக்கிறாரோ பிள்ளைகளுக்கும் அதே சுதந்திரம் நியமிக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்கு சமமாக அவருக்கு என்னென்ன நன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நன்மைகளை நமக்கும் பிதாவாகி தேவன் தரப்போகிறார் வாக்கறி இருக்கிறார் பிள்ளைகளான சுதந்திரர் மாமே கிறிஸ்துவுக்கு உடன் சோதன கிறிஸ்து உடன் சோதனர் அவருடைய சுதந்திரத்தை போல சோதன பங்கு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் சந்தோஷப்படுவோமா சந்தோஷப்படுவோமா அப்படிப்பட்ட நன்மை பெற்றுக் நமக்குள்ளே பிள்ளைகளுக்குரிய சுதந்திரமாகிய அபிஷேகத்தை நமக்குள்ளே தந்திருக்கின்றார் சந்தோஷப்படுவோம் ஹலோ இது மறுபடி பிறந்தவர்களுக்கு அதாவது என்ன பாருங்க அவருடைய பிரத்தத்தை நிறைவேற்ற வந்தார் ஆமா அப்படித்தான் நிறைவேற்ற வந்தார் அவரும் தேவர் அவர் திருத்தில இரண்டாவது இடம்பெற்றவர் அவர் மனிதர்களாக நம்மை ரஷிப்பதற்காக அப்படி அவர் வந்தவர் என்று நாம் காணுகிறேன் இல்லை என்று மறுத்துவிட்டால் இல்லாமல் அது போய்விடாது என்று நாம் காணுகிறோம் தேவன் ஒருவரே மூவகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி ரொம்ப வழக்கம் சொல்ல மனிதனால் இயலாது ஆனால் எழுதப்பட்டவைகளை நாம் அறிந்திருக்கிறோம் அதற்காக ஆண்டு அவர்கள் நன்றி சொல்றேன் ஏசு சுவாமி அதாவது மனிதன் மறுபடியும் பிறக்கும் போது அவருக்கு என்னென்ன அதாவது தேவனுடைய சிநேகம் ஏற்படும் என்பதற்கு அடையாளமாக அவர் ஞார்த்தானம் மற்றும் பரிசுத்தாய் பற்றி கரையறுகின்ற வானத்தில் இருந்து சத்தம் உண்டிட்டு பதவியா இதெல்லாம் கிடையாது இல்லை அவர் பிரசுத்தாய் பற்றி ஞானஸ்தானம் பெற்று கரையறின உடனே நேரடியில் சத்தம் உண்டாயிட்டு மத்திய மூன்றாவதிகாரம் வாசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானும் அவருக்கு திறக்கப்பட்டது திறக்கப்பட்டது தேவ ஆவி பிராவை போல இறங்கி தம்மேல் வரைவதை கண்டார் தேவ ஆவி கண்டார் ஒரு சத்தம் உண்டாயிற்று பாவமன்னிப்பு அதாவது ஒரு மனிதன் பாவ என்று பாவ மன்னிப்பு பெறுவதற்கு ஞானம் பெற வேண்டும் இந்த ரெண்டு பிரமாணத்தை நிறைவேற்றி அவர் ஜலத்திலிருந்து வெளியே வந்தவுடனே மேலே சத்தம் உண்டா இவருடைய சகுமாரன் இவர்களே பிரியமாக இப்படிதான் பிரியமா இருக்கிறார் நானூறு ஆக சுமி்கொண்ட பொறுப்பில் ஆவாய் தேவன் பேசினதாக தெரியவில்லை அப்படிதான் பேசுகிறார் அப்படிதான் பேசுகிறார் ஒருவர் மறுபடியும் பிறந்தால் பாவமணி பாய் ரஷ்ப்பை முறையாக பெற்றுக்கொண்டார் அவர்கள் மேல் தேவன் பிரியமாக இருப்பார் இல்லையிலா அவர் மேல் தேவன் பிரியமாக இருப்பார் அவர் தன்னுடைய பிள்ளைகள் காக்கைக்கு நன்குஞ்சி பொன் என்று சொல்வார்கள் பிள்ளை கருப்பா இருந்தாலும் சரி சிவப்பா இருந்தாலும் சரி தன்னோட வீட்டில பிறந்த பிள்ளையை முத்தி முத்தி முத்தி முத்தி தொழிலை பொத்துவாங்க எடுத்து பிறந்து முத்துவாங்க எல்லாம் செய்வார்கள் அல்லவா பிள்ளைகளுக்குரிய அன்பு பிள்ளைகளுக்கு பாராட்டுகிற அன்பு என்று நான் காணுகிறான் நான் தேவடி பார்வையிலே ஐயோ ஒரு பூச்சிகள் ஒன்றுக்காகாதவர்கள் ஆனால் அவர் கத்தர் மனிதன் மேல் கொண்டிருக்கிற பாசத்தை பாருங்க மனிதர் வைத்திருக்கிற அன்பை பாருங்க எவ்வளவு பெரிய அன்பும் பாருங்க ஆ தேவடி பிள்ளைகளே ஒரு மனிதன் தேவனுடைய வழியை பின்பற்றி பாவமன்னிப்பாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்போது அவன் பிரியமாயிருக்கிறேன் இவருடைய நேசகுமார் நேசகுமார்த்தி என்று அழைக்கிறார் அதற்காக அணக்கத்திரை பிள்ளைகளின் அன்பை நான் பெற்றிருக்கிறோம் இது நோக்குள்ளே நாம் சரியான படம் போல் பதித்துக்கொள்ள வேண்டும் கேட்கிறவர்களுக்கு சரியாய் அவர்களுக்கு அதாவது வாக்குவாத மண்டபம் மேற்கொண்டு என்று சொல்வதற்கோ நாம் சரியா இருக்கிறோம் புகட்டுவதற்காக மாத்திரம் அவர்களும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தெளிவாக சொல்லிக் கொடுப்பதற்கு நம்முடைய அனுபவத்தை நாம் வசனத்தோடு ஒப்பிட்டு வைத்துக் எங்கே யார் கேட்டாலும் வெற்றிக்கப்பட்டீங்களா வெற்றி இப்படிப்பட்டீங்க வெற்றி இப்படித்தான் பெற வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஜோதிகளுக்கு உங்களுக்கு இந்த ஐக்கியம் உண்டா உங்களுக்கு இந்த சத்தம் உண்டா உங்களுக்கு இந்த சிநேகம் உண்டா கர்த்தர் இப்படிப்பட்ட நன்மைகளாம் வைத்திருக்கிறார் நீங்கள் இந்த வழியை பின்பற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் தைரியம் உள்ளவர்களா தெளிவுடையவர்களா நம்முடைய அனுபவம் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது அப்படி நம்ம வைத்துக் கொள்வோம் கர்த்தனை ஆசிரியம் முதலாவது நிகாரம் பதினேழாவது பாக்கியத்தை மாறுபடியும் இறங்கி வருகிறது யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை வேண்டும் இல்லை அது பட்சபாதம் கிடையாது வேற்றுமையும் கிடையாது யார் யார் யார் யார் யார் யார் இந்த அனுபவத்தை ஜோதிகளின் இருந்து நன்மையான ஈவும் பூரணமான வரமும் இறங்கி வரும்